அந்த வாய்பயும் அதே நினைச்சா ஏதோ பக்கத்துல அப்பா இருந்த ஒரு ஒரு தடையோடு கிடந்த ஒரு ஒரு குச்சி கருது எடுத்தா அப்படி வாயில கைய விடுறத என்ன வருது வேற ஒண்ணு செய்யல எடுத்து எடுத்து காட்டின உடனே கந்த தண்ணி அப்படியே தார தார தாரதாரியா வந்து பக்கத்துல அம்மா இருந்தாங்க உடனே அப்படியே எடுத்தாங்க ராஜா கண்ணு அவங்கதான் மூளை இல்லையாச்சு மூளை இல்லையா ஒரு சின்ன பிள்ளைச்சு குச்சி எடுக்கிறது அல்லவா எப்ப இதே கோமா இதே கோம சி அப்பாச்சு முழுக்கலன்னு சொல்றா முழுக்கலன்னு சொல்லு வாடா வாடாஜா வெளியே ஒளிய ஒளிதான் ஒலிய ஒளிதான் அப்படி தூக்கி கண்ண தண்ணி வந்துகிட்டே இருக்கு அந்த அப்படியே தூக்கிட்டு வச்சுட்டு அந்த ரெண்டு கண்ணத்திலேயும் மாறி மாறி மாறி மாறி முத்தம் கொடுத்து ராஜா இல்ல செல்லம்ல அளவுப்படாத ராஜாவுல அவங்கள அப்பா அடிச்சிருவான் நாடிச்சு போடுற சொல்லி முத்தம் கொடுக்க இந்த எங்கேயோ இருக்க இந்த கண்ணிலிருந்து வருகின்ற அந்த நீர்த்துளி ஆகிய முத்து இந்த முத்தம் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க அத்தாய் முத்தம் வாய் கொலை மாற்றி அழக நின்னு காந்த அப்ப ரெண்டுத்து வருத்தம்ளியாக வரு அந்த முத்து முத்து தண்ணி அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி மாத்தி மாத்தி அந்த முத்த கொடுத்து கொடுத்து கொடுத்து கல்ல தண்ணியே அருமையல்ல இங்க தான் அப்பா ரெண்டு பேரும் இருந்து அப்பா கண்டிக்க இடம் இது கண்டிக்க இடம் வேற இடங்களில் அப்பா மட்டுமே இருந்த கண்டிக்க இடம் உண்டு வச்சிருவோமா பெரிய பிராணத்தில் அப்பா மட்டுமே கண்டிக்க இடம் உண்டு எப்படி கொடுக்கணும் தந்தையும் தனையனும் பெரிய பிராணத்தில் அப்பாவும் ஒரு வய தனையனும் இங்க ஒரு தந்தையும் தனையனும் தண்டிகேஸ்வரர்ல ஒரு தந்தையும் தனியனும் கீழே பூஜை பண்றார் மேலே பார்த்து வர்றார் தந்தையும் தனியனும் குளத்தங்கரையில குளிச்சுட்டு வருது கரையேறுது அங்க தந்தையும் தனியனும் இந்த மூன்றையும் ஒத்து நோக்கன என்ன ஒத்து நோக்கன என்ன தன்னியா பிறந்திருது மூணும் தந்தையும் தனியும் ஆனா குளத்தங்கரையில ஏறுன அப்பாவுக்கு அம்மா வல்ல அம்மா வீட்டிலேயே இருக்கிறார் இங்க மாடுக்கிறத்துல வந்து இறங்கன பிள்ளைக்கு அம்மா வீட்டிலே இருக்கிறார் தனியனும் மட்டுமே இருக்கிறார் இந்த ஒரு தந்தையும் தனியனும் தாயும் இருக்கிற இடம் அதனால தான் என்ன அப்பாவுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு புத்தி இருக்குதா சின்ன பிள்ளை தானே குச்சி எடுத்து ஓசருது சின்ன சிறுசு அவ கறக்கிற அப்பா அப்படின்னு திட்டுச்சு குளத்தங்கரையில யார் கொடுத்த பால் எங்க மிரட்டுறீங்கன்னு சொல்லல ஏன் அம்மா வீட்டில இருந்துட்டான் மேல மரத்துல இருந்து கால வந்து என்னடா பூஜை கேள்வி எல்லாம் யார் விட்டுப்பாலும் அப்படிங்கிறது அம்மா இல்லை அம்மா இருந்திருந்தா அந்த அரவணைப்பு ரெண்டு பிள்ளைங்க கிடைச்சிருக்கும் அம்மா இல்லாம இருந்தது ஆகவே தந்தை தனியான தப்பு செய்யும் போது கண்டித்த தந்தையெல்லாம் இருந்ததாக கேள்வி இருந்ததாக கேள்வி இப்ப நாம் அளவு கடந்த பாசத்தால் அல்லது அளவு கடந்த பயத்தால் கண்டிப்பதில்லை அதுக்கு நாம் என்ன செய்யறது வளர்கிற சமுதாயம் வளர்கிற சமுதாயம் என்ன பண்றது வளர்கிற சமுதாயம் எல்லாரும் சொல்றாங்க வளர்கிற சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் போடு போட்டுமா வரல சார் என்ன போய் அல்லது அது நினைக்கிற மாதிரி அது நினைக்கிற மாதிரி சின்னப்பட்ட பொருளாம ஏரி கரை மேலே அப்படின்னு ஆரம்பிக்கிறத இளைஞர் யார் தடை பெற்றோர் தான் தடை முடிந்த நானும் பெற்றோர் தான் இனி ஆசிரியர் உலகம் கல்வி நிறுவனங்கள்ல செய்யாது ஒழுக்கத்தை செய்யாது ஏன்னா அவங்க போற்று முடிக்கிறது போற வித்தியாதிகள் அவங்களுக்கு முடிப்போகுது அரசு ஒழுக்க நூலை எடுத்து விட்டது ஆத்திச்சூடி கொண்டேன் அது என்ன சார் எந்த ஒரு பக்கத்துல கேட்கிறோம் வேலை ஒரு அவினாசலிங்க வச்சது பள்ளிக்கூடத்தில் நல்லதுல போவே மாட்டான் எந்த கல்வி அமைச்சர் மேல செஞ்சி ஒரு எம்ஏ படிக்கிறவனுக்கு திருக்குறள் முழுதுமாவது படிக்கும்படியான செய்யலையே ஒரே ஒரு அவிநாசி இங்க கோவை செஞ்சது அதுதான் முத முதல் செஞ்சது பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் கொண்டா அப்படின்னு செய்யலையே அதில் வந்து அரசும் செய்யாது பின்ன யார்தான் செய்யலாம் நம்ம வீட்டில் மூணு வேலை சாப்பிட்டுட்டு வளரப்பில்லையே நாம தான் செய்யணும் வேற வழியே கிடையாது இல்லை இளைஞர் வராதா வராதா இளைஞ்சி ஒரு பேச்சு ஆயிரம் இருக்கலாம் ஏன் என்ன தடுக்கிறோமே இளைஞர்கள் இருந்து மெதுவா சிவபுராணம் படுறா ராஜா கந்தா படுறா ராஜான்னு தட்டி கொடுத்து இது பண்ணி உனக்கு பேனா வாங்கித்தார வாங்கித்தரேன்னு சொல்லிக்கொள்ளி மெதுவா அப்படி கொண்டு வந்தால் ஒழிய மத்தியானம் சாப்பிட வரும்போது வரலாமா கழிட்டு வர பொறுப்பு வரா இருந்த போதுல தம்பி தனியா இருந்த போது கீழே பிஞ்சு கை போடு மேடா பைந்த உள்ள அன்பு இருக்குது வாயில பால் எந்த மாமீடா கொடுத்தா யாராவது கொடுத்தா பால் கொடுத்தா சாப்பிடுறதாப்பா என்று சொன்ன அதுவும் தண்ணி வடிச்சது அதுவும் தண்ணி வடிச்சது தண்ணி வந்ததுல அங்கே அங்க சிவன்ிழைகள் மாறியதும் தந்தை குறிப்பு தம்பி நினைச்சு செஞ்ச தப்ப இப்படி தந்தையும் தனையனும் மூன்று குளத்தங்கரையில ஒண்ணு ஆத்தங்கரையில ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒண்ணு எல்லாம் தந்தையால் கண்டிக்கப்பட்ட பிள்ளைகள் கண்டிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆதலால் போரு போலி பார்வை பேழ்வாய் மூடையன பொற்கை நீட்ட பாரிவூடை தந்தை கண்டு பைத்த பைந்தாலை கை கொண்டு இரு சூடற்கு ஊருகம் ஏழிவாளர் கண்ணீர் மல்கி வரு தூளி முத்தம் கொள்ள மாற்றி அதுல இன்னொரு அருமை என்ன அருமை அப்பா ரொம்ப கண்டிச்சாங்கன்னா அம்மா கொஞ்சம் அரவணிக்கணும் அம்மா கண்டிச்சா என்ன பண்ணும் அப்பா அரவணிக்கணும் ரெண்டும் சேர்த்து சாத்தப்படாது சாத்தனா அந்த பிள்ளை கொஞ்சம் அருவருப்பு வந்துடும் அறிவறுப்பு வந்துடும் அதனால அப்பா அப்படி செஞ்சபோது அந்த அம்மா செஞ்சதுதான் சரி சரி என்ன தடித்த ர் மகனை தந்தடித்தால் தடித்த ர் மகனை குறும்பு செய்யற பையன் அர்த்தம் தடித்தன இப்படி தடித்த அல்ல குறும்புல தடிப்பையெல்லாம் குறும்பு செஞ்சேன் தடித்த ஓர் மகனை தந்தை ஈந்தடித்தால் தாயான தாய் அடித்தால் பிடித்த தந்தை அனைப்பன் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி புனிதனி ஆதலால் அடித்தது போதும் அனைத்திட வேண்டும் அம்மே அப்பாயினியாற்றின் அருமையான வாக்கு இந்த தந்தையும் தனியனும் தாயத்தால் தந்தை அணைக்கணும் தந்தை அடித்தால் தாய் அணைக்கணும் என்ற பாசத்தையும் காட்டி அதோடு கூட பயத்தையும் காட்டி இந்த வருது முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றின் இலக்கியத்தை கொட்டி அவ்வளவு பாட்டு அமைந்த பாட்டு இதெல்லாம் நீங்க பாடமா நடத்தும் போதுதான் சொல்லலாம் தலைப்பு கொடுத்தீங்கன்னா போமாட்டோம் ஏது அதனாலதான் இப்ப பொதுவா தமிழகம் எங்களுக்கு பாடமா கேட்கணும் நினைக்கிறாங்க பொதுவாவே சொல்றாங்க ஐயா தகவல் தான் ஒரு நாள் வந்து பேசிட்டாங்க இங்கே வந்து மாதம் ஒரு நாள் தமிழகம் ஒரு பக்கம் குட்டிச்சுவராக போயிருக்குது ஒளியும் ஒளியும் இன்னொரு பக்கம் மிக அழகாகவே வளர்க்கிறது அப்படி அதனால பாரமாட்சியும் போது படிக்கலாமே தவிர சொலி ஆகலாம் அப்படி எல்லாம் பண்ண முடியாது எனவே இவையெல்லாம் இந்த மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது வளரட்டும் வளரட்டும் அப்படினா விவசாயி வளர்ந்து பதினாறு ஆண்டு போவேன் அப்படி இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதோடு நாம் இன்றைய சிந்தனையை நிறுத்துகிறோம் முன்னே சொன்னது போல இந்த மாதிரி ஞானதானத்தை நமக்கெல்லாம் வழங்கி ஞான நூல்தனை ஓத ஓதுவிக்க நட்பொருளை கேட்க கேட்பிக்க ஈனமில்லா பொருள் சிந்திக்க இந்த இறைவனடி அறிவிக்கும் எழில் ஞான பகுதியை செய்திருக்கின்ற குருமூர்த்தியுடைய திருவழிகளுக்கும் அதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற காரங்காவல் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் பந்து கேட்டு மகிழ்ந்த பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே இரண்டாவது பகுதியாக நாம் நினைவு பண்ண இருக்கிறோம் தொடக்கமாகவும் அவரு வரலாறு பற்றியும் நாம் ஏற்கனவே சிந்தனை செய்த பகுதி மிக சுருக்கமான பகுதி நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று மிக அருமையாக தொடக்கி வைத்த பெரியவர் நம்பியாண்டிகள் விளக்கி சொல்ல அதன் பிறகு அந்த இரண்டையும் முன்னோடியாக வைத்து நடராஜ பெருமானுடைய திருவுருளையும் துணை கொண்டு இந்த மிக அருமையான விரிவுரையை விரலாற்றை நமக்கு செய்திருக்கிறார் சேகரார் பெருமான் அந்த வகையிலே கண்ணப்பர் கண்ணப்பராக இல்லாமல் அவருடைய இயற்பெயராக தின்னப்பர் என்று இருந்தார் அந்த திண்ணனார் என்று சொல்லுகின்ற அந்த பெரியவர் தாயிந்தால் வைக்கப்பட்ட பெயரை வைத்து பார்த்திருக்கணும் நான் சென்ற முறையோ இப்பொழுது கூட நினைத்திருக்கிறேன் இந்த மக்கட்பெயர் என்று நம்முடைய பெரிய பிராணத்துல வைத்தோம்னு சொன்ன மக்கட்பெயர் என்றே கூட ஒரு தலைப்பில் பேசலாம் எப்படி எல்லாம் மக்கட்பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது மக்கள் பெயர் வைத்ததில் முதல் முதல் நாம் சந்திப்பதெல்லாம் இங்கே என்றால் சுந்தர்மூல் சுவாமியில நம்பி ஆறு என்று பெயர் வைத்திருக்கிறார் அந்த நம்பி ஆரோர் என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்படியே தள்ளி வைத்தம் சொன்ன இங்கே வருகின்ற பொழுது தின்னனார் என்று பெயர் வைத்திருக்கிறார் இன்னப்படியே கொஞ்சம் தள்ளி சென்றம் என்றால் ஞான சம்பந்தருக்கு தாய் தந்தே என்ன பெயர் வைத்தார் என்றே தெரியவில்லை தெரியல மூன்றாண்டு ஞானம் பெற்ற பிறகு சிவஞான பெருமாள் அறிவுப்படுத்துகிறார் ஆயினார் மூன்றாம் ஆண்டு பெயர் வச்சிருப்பாங்க உரிய நாளில பெயர் வச்சிருப்பாங்க என்ன பெயரோ என் ஆனாய் என்ன ஆனாய் எண்ணின் ஏழையேன் சொல்லி ஏத்துகேனும் என்ற திருத்தாண்டகத்தை தான் நாம் சொல்லணும் ஆனா பிறகு வந்த பெயர்லாம் ஞான சம்பந்தர் சரி அப்படி ஒரு அது அது ஒரு ஒரு புதிய அமைப்புல தெரியாமல் இருக்கின்ற பெயர்ல வைத்திருக்கிறது அதன் பிறகு சொன்னா சிங்கடியப்பர் வனப்பகை என்ற பெயர் அப்புறம் கமலினியார் அணிந்ததையார் அவர்கள் எல்லாம் என்ன பெயர் வைத்திருக்கிறார் பறவையார் சங்கிலியார் என்ற பெயரோடு வந்திருக்கிறார்கள் அப்படி வந்திருக்கிறார் அப்புறம் சிறு தொண்டர் வருகிறார் வைத்த பெயர் ஒன்று பின்னர் வந்த பெயர் ஒன்று அப்படி ஒரு அமைப்பு இருக்குது வைத்த பெயர் ஒன்று தாய் தந்தையரால் பின்னர் வழங்கப்பட்ட ஒரு பெயர் தாய் தந்தையே வைக்கப்பட்ட பெயர் ஒன்று இருக்கு வேண்டாம் என்று மாத்திக் கொள்றான் அப்படி இல்லாமல் எந்த தாய் தந்தையர் பெயர் வைத்தார்களோ அந்த தாய் தந்தையரே அந்த பெயரை மாற்றி அழைத்தார்கள் அப்படி ஒரு புரட்சி உண்மையான புரட்சிதான் புரட்சி தாய் தந்தர் இளமையில என்ன பெயர் வைத்தார்களோ அதே தாய் தந்தையர் அதை மாற்றி அடைத்திருக்கிறார்கள் அப்போதடிகளார் அப்போதடிகளின் பிறக்கும்பொழுது என்ன பெயர் வைத்தாரோ ஆனால் திருநாவுக்கரசர் பெயரை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய தொண்டை கேட்ட மாத்திரத்திலே பெரியதம்பி சின்னதம்பி நடுதம்பி எல்லா தம்பிக்கும் சரி வீட்டில் இருக்கிற வாங்கின காலமாடு பசுமாடு எல்லாவற்றுக்கும் சரி ஒரு பெயர் வைத்த பெயரை மாற்றி பின்னர் புரட்சியும் அப்போது வரலாற்றில் காணுகிறோம் இது மாதிரி தலைப்புகளை தான் பெரிய புராணத்தில் மக்கள் பெயர் படிக்கிட்ட அ பெயர் சிறுத்தொண்ட பெயர் வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் பெயர் இல்லாமல் புனிதவதி யார் பெண்பாள விட்டுட்டு தப்பல்லவா புனிதவதி யார் திலகவதி யார் என்ற பெயர்லாம் இப்படி எல்லாம் அந்த மக்கள் பெயர்கள் மிக அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுல காரணமாக வைக்கப்பட்டது காரண பெயராக வைக்கப்பட்டது எது வைக்கப்பட்டது ஒன்று எது கேட்ட நம்ம ஏன் தூக்கி பார்த்தா இருந்தது எனவே திண்ணனார் சூட்டப்பட்டது இந்த ஒரு பெயர் தான் நம்பியார் பாட்டினார் பெயர் வழி வழியாக வந்துட்டாங்க இந்த காரணப்பெயராக வைக்கப்பட்டது பெரியும் மக்கட்பாக வைத்தார் வளர்ந்து கொண்டு வருகிறார் தேதியெல்லாம் போட்டு குறித்து வைத்திருக்கிறோம் இல்லையானால் இப்பொழுது எங்கே நாம் நின்றோம் என்று தெரிய முடியாது அந்த சின்ன குழந்தை ஒரு நாள் ஒரு அருமையான காரியம் செய்தது என்ன காரியம் அப்பாவும் அம்மாவும் உடன் இருக்கும் பொழுது அந்த புலி ஆனது வாயை அப்படியே ஒரு கொட்டாய விடு திறந்தது அப்படி திறந்த குழந்தை என்ன பண்ணோ வந்து ஒரு கையை விட்டு கையை விட்டு மாத்தில அப்பா இருந்திருக்காங்க பக்கத்தில் ஒரு சின்ன குச்சி இருந்திருக்கு இப்படி வைக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் தெரியும் கண்ணு தண்ணி அப்படியே தார தா தாரே அப்படியே பக்கத்தில் அம்மா இருந்தாங்க தத்த இருந்த அருமையான கண்ணு தண்ணி அப்படியே வந்து சொட்டுது தாய் முகத்திலும் சொட்டுகிறது அந்த குழந்தை தண்ணி அப்படி இருக்கு அந்த குழந்தை எடுத்து பகுதியில் வைத்துக் கொண்டு இரண்டு கண்ணத்திலும்ாரி மா அழாக ராஜா அழாதராஜா அழாதராஜான் அதை சேக்கலா பெருமான் ஒலியும் ஒலியுமாக காட்டி மிக அற்புதமான பாட்டை சொன்னார்கள் அதுதான் நாம் சென்ற முறை நாம் நிறுத்தியிடம் போருபுலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட எதுவும் தெரிஞ்சதை கையை நீட்டுச்சான் பாவம் பறிவுடை தந்தை கண்டுச நினச்சிட பறிவுடை தந்து உண்மையான அதிகமான பறிவு இருப்பதனாலதான் அதிகமா இந்த மாதிரி உடனே எடுத்து ஆரம்பிச்சாரு இப்ப இது ரொம்ப அருமையான இடம் பையனை வந்து எவ்வளோ அதிகமா ஒரு தந்தை கண்டிச்சாருன்னா அதிகமா பற்று அர்த்தம் இது பெத்துட்ட ரெண்டு சோடு தின்னு தின்னுட்டு போகுது போ அடிக்கடி யார் திட்டுகிறார்களோ அவர்கள் தான் உலையே நம்ம மீது பண்பு பண்புடையவர்கள் நாமெல்லாம் இருக்கிறோம் நல்லவேளை புலிவாயில தம்பி கையை வச்சா வச்ச உடனே நம்ம வந்து உடனே எடுத்துட்டோம் நம்ம இல்லாத போது இது மாதிரி நடந்துட்டா தம்பி கை என்ன ஆகும் என்று கண்டு பாரிவுடை தந்தை கண்டு அந்த குழந்தை மீது மிகுந்த அளவற்ற பாசம் வைத்து அந்த நாகன் கண்டு என்ன செய்தாராம் பாரி ஊடை தந்தை கண்டு பைந்தடி கை கொண்டோச்ச கண்ண தண்ணி வருது கண்ண தண்ணி வருதுன்னு பாடணும் ஆனாலும் கவிஞர் பெருமான் அல்லவா அதனால இந்த கண்ணி எப்படிப்பட்ட கண்ணு தெரியுமா உங்க என் கண்ணின்னு எத்தனையன் தண்ணி வந்து இருக்குது எவங்க வலப்பட்டான் கண்களிலே நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்குன்னு பாடிவிட்டான் வம்பு இல்ல இருபாண்டு பாட்டு கண்களிலே நீரதற்குன்னா காலம் எ பிற்கால நிகழ்ச்சியை அப்படியே கொண்டு வந்து நம்ம பார்வை தான் இருக்குது அந்த பார்வையா கண்ணாடி வச்சுக்கிட்டு பிராணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த இரு கண்களும் பெருமானுடைய இரு கண்களுக்கு வந்த இடையூட்டை நீக்குவதற்காக பயன்படுத்த இருக்கிற கண்பா அதனால் நம்ம கண் போன்ற அல்லது உயர்ந்த கண் இரு சூடற்கு அங்க ஒரு குறிப்பு போறப்போக்கலை அடாரா பெருமானுடைய இரு கண்களுக்குன்னு சொல்லப்படாத அது என்ன இரு சுடற்கு பெருமானுடைய கண்கள் மூன்றும் எது என்றால் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இன்னொன்று நெருப்பு அதனால் வலதுகண் சூரியன் எடதுகன் சந்திரன் நடுக்கன் நெருப்பு அப்போ நெருப்பு விட்டுட்டா இரு சுடர் எது சூரியனும் சந்திரனும் இரு சூடற்கு இந்த ஒரு பாட்டுல அவர் என்னென்ன அப்போ நம்ம கண் போன்ற தின்னார் சரி கண்களை பயன்படுத்திய இடம் ஏற்பட்டதுனா உனக்கும் எனக்கும் அல்ல இரு சுடற்கு இரு சுடரு பெருமான இரு சுடர்களாக இருக்கின்றடற்கு இடையூர்த்தை இந்த கண்கள் நீக்கியதுனால இந்த கண்கள் என்ன ஆயிற்றுனா இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணுனா அழகு என்ன மேலும் மிக்கதாயிற்று அப்படிப்பட்ட ஏழில் வளர் கண்ணீர் அந்த தம்பி கண்ணு அப்படியே தண்ணி தார வருது அந்த கண்ணானது அந்த தண்ணி ஆனது அப்படியே கண்ணத்திலே தான் வடியுது இப்படி தூக்கணும்னு இந்த அம்மா முகத்திலையும் அப்படியே சொட்டுது அந்த வறு தூளி என்ன எப்படி செஞ்சது என்ன முத்தம் வாய் முத்தம் கொள்ள அந்த ஒரு முத்தினை தன்னுடைய வாயாகிய முத்து நாளை தண்ணி கொட்டுதான் சரி அந்த முத்து முத்தா போட்டுக்கிற தண்ணியை இந்த அம்மா தன்னுடைய வாய் முத்தம் கொள்ள மாத்தி தன்னுடைய வாயினால முத்தத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்து அப்படி மாற்றினாராம் என்று ஒரு அருமையான பாடல் வழிதான் நாம் சென்ற நின்றோம் அன்பான அந்த தாய்ப்பாசம் அதோடு கூட தந்தை கூட இருந்த பாசம் அந்த குழந்தையுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்பதை நம்முடைய சேக்கலா பெருமான் அறிமுகப்படுத்திய இடம் இப்படி எல்லாம் இருக்கிற நின்றோம் ஒரு திங்கள் இப்பொழுது மீண்டும் தொடருவோம் பொறுப்பூலி பார்வை துடி குரடு ஓடி தொடக்காய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எயின பிள்ளை பேதை அறியடைத்தவண்டல் அடிச்சிறு தடிரால் சிந்தி அருகுறு சிறுவரோடும் குடிச்செறு குறும்பை குறம்பை எங்கும் குறு நடை குறும்பு செய்து குழந்தை மேலும் வளர்கிறது இல்ல வளர்கின்ற பொழுது குறும்பு செய்யும் சின்ன பிள்ளையில குறும்பு செய்யும் இந்த குறும்பு செய்வதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பிள்ளைத்தமிழி என்ற வாயிலே நம்முடைய பெருமக்கள் அருமையாக செய்வளாக பாடியிருக்கிறார்கள் முதல்ல காப்பு பருவம் அப்புறம் செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை சிறுபறை சிற்றில் சிறுதேர் என்றெல்லாம் முடிச்சிருக்கோம் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில இத்தனை அமைப்பும் என்றைக்கும் இருந்து இருக்குது அதற்கு வடிவு கொடுத்தது பிள்ளை தமிழ்ங்கிற ஒன்றுதான் வடிவு கொடுத்தது அதனால சின்ன குழந்தை வளர்ந்தவனு என்ன செய்வோம் முதல்ல காப்பு தெய்வத்தன் மேலதான் தொடர்ந்தது நம்முடைய எந்த பெருமானே இந்த குழந்தைய விசாரணை பாத்துக்கணும்ப்பா நோய் நொடி எல்லாமும் வளரணும்ப்பா மாசு மருவ இல்லாம வளரணும்ப்பா காப்பு செங்கீரை ராஜா வாய்நாள பேசுப்பா இது பேசு அது செங்கீரை அப்புறம் தாளாட்டு காப்பு செங்கீரை தாளாட்டு அப்புறம் முத்தம் வருகை அப்புறம் அம்புலி சிறுபறை சுற்றில் சிறுதேர் அது மூணு என்னன்னா குறும்பு இந்த சிறுபறை சுற்றில் சிறிதேர் இருக்குதே இது என்னன்னு கைய எடுத்த அடிச்சுப்பா எப்பாவது அடிக்கணும் எடுத்து அடிச்சாதான் குழந்தை ஒரு காலத்தில் நாம அப்படி இருந்திருக்கலாம் அப்பா நல்ல விலை இல்ல இருந்தாலும் தெரியும் நீ படுத்தின பாடுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட சொல்லுவாங்க இல்ல அதனால யாரும் சொல்ல முடியல அப்படி சிறு அது போல சிறுபறை எடுத்து அடிப்பது அப்புறம் அந்த சின்ன பிள்ளைகளை பாவம் சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாடும் அந்த விளையாடும் போது விளையாட்டு வாடி நம்ம எல்லாம் குளிச்சுட்டு வருவோமா வந்து அப்புறம் மேலே வந்து இன்னைக்கு கிருத்தி நேற்று போயிட்டுதான் நேற்று போயிட்டுதான்மா அதனால நாளைக்கு பிரதோஷம் அதனால இன்னைக்கு தைவெல்லி இல்லை அப்படி வச்சுக்கோம் தைவெல்லி அதனால நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒன்னே மீனாட்சியம் பிள்ளைத்தான் படிப்புமா என்று சொல்லி அது குளிக்க போகும்போது இது ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்து அதெல்லாம் எப்போ போகுதுன்னு பார்த்து அந்த சுத்தமாக அழிச்சிட்டு வந்துடுறது வீட்டை அழிச்சிட்டு அது சிற்றில் சிதையல் சிறியில் என்று அருமையா எல்லாரும் வைத்து பாடின பாட்டு அந்த அருமை பாட்டை எல்லாம் சேக்கரார் பெருமான் அப்படி ஒரு பாட்டு அப்படி தொட்டு காட்டிட்டு போடுற தொட்டு காட்டிட்டு போடுற என்னது துடி குரரு உருட்டி ஓடி சிறிதேர் ஊட்டிட்டு ஓடுறது தொடக்கு நாய்பாசம் சுற்றி இந்த நாய் என்னச்சுங்க அது கூட வந்து சொன்ன அது கழுத்துல வந்து ஒரு கயிறை கட்டுறது இறுக்கு கட்டுறது இல்ல சும்மா கட்டுறது சிவசிவ இறுக்கி கட்டுனா நம்ம கண்ணப்புற கட்ட மாட்டாரு இல்லவா வேற உலகத்துல இருந்த குழந்தை வேணா கட்டலாம் பிடித்து அறுத்து அப்புறம் கட்டாத நாய் இருந்துன்னா அது கயிறு போட்டு கட்டும் ஏற்கனவே அப்பா அம்மாவால கட்டப்பட்ட நாயா இருந்தா அதை அவுத்து விட்டும் நீர் மறுதலையான எண்ணம் வரும் அது அப்படி எல்லாம் என்ன பண்றது சின்ன பிள்ளைல வர்றது அவுட்டுறது விளையாடுதுன்னா அது எப்ப எங்க எந்த பக்கம் திரும்பதோ திருமண உடனே உடனே அந்த வீட்டை அடிச்சிட்டு வந்துடுறது அடிச்சிட்டு வந்துடுறது ஆறு ஊறு சிறு வரோடும் குடிச்செரு குரம்பை எங்கும் குறு நடை குறும்பு செய்து குறும்பு இந்த குறும்புங்கிறது அப்படியே இன்னைக்கு வழங்குது நல்ல வேலை சில தமிழ் சொல்லாவது அந்த அன்று முதல் இன்று வரை மாறாமல் பொருளாலும் மாறாமல் வழக்காலும் மாறாமல் கிராமங்களில் கூட நடைமாடுகின்ற சொற்களிலே இதுவும் ஒன்று அதுக்கு எந்த ரோனா போடுறதுங்கிறது வேணா தகராறு வந்து இருக்கலாம் அதுதான் பெரிய வம்பு எந்த ரோனா போடுறது பெரும்பு இந்த மாதிரி விளையாட்டுக்கா செய்யவேற ரெண்டு வகை உண்டு பெருங்குறும்பு ஒழிக்கிறதுக்காக செய்கிறது இன்னொரு குறும்பு சிறு குறும்பு தெரியாதனமா விளையாட்டா செய்யும் எனவே இந்த குறும்பு சிறு குறும்பு என்றும் சொல்லி இவையெல்லாம் அவர் செய்கிறாராம் சிறு குழந்தையில செய்து ஆன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் அல்லவா நான் திரைப்படம் சொல்லும் போது மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்து எந்த காலத்தில் கண்டப்பட நம்ம நிறைவு பெற்று அதனால இப்பொழுது வைந்தா வயதா ஐந்தாயிற்று ஐந்தின் மேலான ஆண்டின் வளைதரு வடிவார்க்கின் கண்ணி மரச்சிறுமை சினிமல காலாடி செடிகூடி குறிச்சு சூழ்ந்த புனை மறு புழலை வேடி புறச்சிறு காணில் போயி இதுவரைக்கும் என்னன்னு வீட்டை சுற்றியே இருந்தது இந்த ஐந்து வயசுக்குள்ள கொஞ்சம் ஐந்து வயசு ஆயிட்டுதில்ல கொஞ்சம் வீட்டுக்கு வெளியும் போய் விளையாடுறது ஒண்ணு சொல்றேன் கால் மலைச்சுட்டு துரு துரு துரு துருதான் இருக்கும் ஆமா அப்படிலாம் இருந்த காலம் தான் வீட்டுல அம்மாவே கதி அம்மா தவிர வேற எதுவும் தெரியாது இருந்தது அப்புறம் அம்மாவே விட்டு விட்டுற காலமும் இதுல இந்த குழந்தை கொஞ்சம் அப்படியே வெளியில எல்லாம் அடுத்த தெருவு பக்கத்தெருவு எல்லாம் போகுதான் காடு முயல் பரடி நோடும் காண குட்டி கொடு தென்னாய் கொடுஞ்சேவி சாபமான முடிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் முற்றத்து இடுமர திரளில் கட்டி வளர்ப்பனை எண்ணிலாத அந்த வேடுவர் குளத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா புலிக்குட்டி மான்குட்டி இவையெல்லாம் இயற்கையாக கிடக்கும் அதெல்லாம் துறத்து ஓடுற வரைக்கும் கூட ஓடி பிறகு அதை பிடித்து கொண்டு வந்து உணர்ந்து கட்டிப்படும் இப்படிப்பட்ட கொஞ்சம் அந்த வீடு விட்டு வெளியில் சென்று விளையாடுகிற விளையாட்டு எல்லாம் செய்தான் அலர் பகல் கழிந்த அந்தி ஐயாவ மாட்டி உலம் அது குரத்தி ஊட்டி கொண்டு அருமை அருமை அப்படியே அந்த வாழ்க்கை வரலாற்றை சித்தெடுத்து காட்டுகிறது இப்படி பகலெல்லாம் இருந்து வச்சுங்க இன்னுது அப்படின்னு சொன்ன ஏப்பா விளையாண்டது போதாதாடா இன்னும்மா விளையாடணும் நாளைக்கு விளையாடலாம் பா இரட்டி போச்சு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மாமெல்லாம் கழுவி கிழிவி தண்ணி இறுதிட்டு சுத்தி போடுவாங்க சுத்தி போடுவாங்க எதுக்கு திஷ்டிக்காக